ओम प्रपन्न धर्म्यामृतमिदं ிாத்தய भक्तास्ते तीवमे நமையேமோ भगवान श्री कृष्णर ஸ்ரீஷர் இந்த பன்னெண்டாவது அத்தியாயத்தை பக்தி யோகத்தை உபசம்ஹாரம் பண்ணுகிறார் முதல்ல தூ போட்டுக்கலாம் தூ மேலும் ஏ எவர்கள் இதம் தர்மியாமிரம் இந்த இடத்துல ஏன்னு சொன்னால் பரமார்த்த ஜான நிஷ்டர்கள் அதாவது ஞானபக்தி பண்ணுகிறவர்கள் பராபக்தர்கள் அக்ஷரத்தை உபாசிக்கின்றவர்கள் அருவ தத்துவத்தை பற்றிய தெளிந்த அறிவோடு விளங்குபவர்கள் இப்படிலாம் அதுக்கு பொருள் சொல்லலாம் அறத்துக்கு முரண்படாத இது தர்மமாகவும் இருக்கிறது அறத்துக்கு முரண்படாததாக இருக்கிறது தர்மியாமிருத்தம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இது அமிர்தம்னு சொன்னால் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஜானம் இது தர்மம் அதாவது இப்போ சொன்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கே இதெல்லாம் தர்மியம் கிர அறத்துக்கு முரண்படாத ஞானம் அதாவது இந்த பண்புகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மோட்ச ஜானம்னு அர்த்தம் நல்ல அற்புதமான சத்குணங்களோடு கூடிய உலக வாழ்க்கைக்கு சற்றும் முரண்படாத இந்த தெய்வீகமான பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஞானம் இதம்னா இதுவரைக்கும் படித்தது யதோக்தம் அத்வேஷ்டா சர்வபூதா நாம்னு படித்தோமே அதெல்லாம் எடுத்துக்கலாம் மற்றதையும் எடுத்துக்கலாம் பகவான் சொன்ன நிர்குண பக்தி விஸ்வரூபக்தி ஏகரூபக்தி கர்மயோக பக்தி கர்மபலத் தியாக பக்தி அதற்கு பிறகு சொல்லப்பட்ட நல்ல குணங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இதுவரைக்கும் நான் பண்ணின உபதேசம் முக்தியை தரக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய பல்வேறு நல்ல குணங்களை பற்றியெல்லாம் இதுவரைக்கும் சொல்லப்பட்டவைகளையெல்லாம் பரியுபாசத்து எவர்கள் நன்றாக கடைபிடிக்கிறார்களோ எப்படி கடைபிடிக்கிறார்கள் மத் பரமாக என்னையே லட்சியமாக கொண்டு இதை கடைப்பிடிக்கிறார்கள் பேரின்பமே வடிவாகிய ஈஸ்வர தத்துவம் பிரம்ம தத்துவத்தையே குறிக்கோளாக கொண்டு ஷிரத்ததானாக ஸ்ரத்ததானாக அர்த்தம் இந்த சாஸ்திரத்தில் பரிபூர்ணமான பிராமான்ய புத்தி இந்த சாஸ்திரம் நமக்கு தெளிந்த அறிவை கொடுத்திருக்கிறது அது வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்பேற்பட்ட மிகுந்த ஆழ்ந்த அறிவுபூர்வமான நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட பக்தர்கள் தே பக்தாக அதீவமே பிரியாக அவர்கள் மிகவும் எனக்கு பிரியமானவர்கள் ஆக எப்படி பராபக்தர்கள் இறைவனை விட்டு பிரிய முடியாது இதைத்தான் பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்சம் அம பிரியஹான்னு சொல்லி பகவான் ஏழாவது அத்தியாயத்தில் சொன்னார் ஞானிக்கு நான் மிகப் பிரியமானவன் ஞானி எனக்கு மிகப் பிரியமானவன் ஏனென்றால் இருவரும் ஒரே தத்துவமாக இருப்பதால் எல்லோருக்கும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரியத்தை மறுக்க முடியாது வியாபகாரிக திருஷ்டியில் துவைத்த திருஷ்டியில் ஈஸ்வரனுக்கு பக்தன் பிரியமாக இருக்கிறது ஒரு விஷயம் அத்வைத ஞானத்தில் ரெண்டு பேர் இல்லவே இல்லை ஈஸ்வரன் ஜீவன்கிற பேதமே இல்லை ஆக ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஆக இப்பேற்பட்ட பக்தர்கள் எனக்கு மிக பிரியமானவர்கள் ஆக இந்த குணங்களை எல்லாம் மோட்சத்தை அடையக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டும் மோக்த்தை அடைந்தவர்கள் ஞானத்திலே ஜீவன் முக்தி பெற்றவர்கள் ஞானத்திலே நிலை பெற்றிருப்பவர்களுடைய இந்த உயர்ந்த பண்புகளையெல்லாம் முக்தியை விரும்புகின்றவர்கள் முயற்சியோடு கடைபிடிக்க வேண்டும் என்று ஆதிசங்கரர் இங்கே உபதேசம் செய்திருக்கிறார் ஆகவே இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை இந்தளவிலே புரிந்து கொண்டு நாம் நிறைவு செய்கிறோம் மேலும் எந்த பக்தர்கள் இந்த அற வழியிலே சொல்லப்பட்டிருக்கிற அறத்திற்கு முரண்படாத உலக வாழ்க்கை இயல்புக்கு முரண்படாத இந்த அமுதமயமான பேரின்பத்தை அருளுகின்ற இந்த மெய்யறிவை நான் சொன்னபடி எவர்கள் நன்கு உணர்கிறார்களோ என்னையே குறிக்கோளாக கொண்டு மிகுந்த ஆழ்ந்த அறிவுபூர்வமான நம்பிக்கையோடு முயற்சி செய்கின்றார்களோ அப்பேற்பட்ட பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்பதை சொல்லி பகவான் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் ேத்துமத்தியுா மீவ மே பிரி இந்த பூர்வத்தையும் சொல்லியுட் ஓம் தீமீசு உபனவிஜுனோ துவாதோத்தியாய ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து வழக்கம் போல ஓம் தத்சத்துன்னு சொன்ன சொற்குற்றம் பொருட்குற்றம் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்கான ஒரு பிரார்த்தனை அது மட்டுமல்ல இந்த உபனிஷத்து கருத்துக்களை எல்லாம் நன்றாக விளக்கக்கூடிய இந்த ஸ்ரீமத் மனதை பக்குவப்படுத்தக்கூடிய அறிவை கொடுக்கக்கூடியதோடு மட்டுமல்லாமல் மெய்ப்பொருளை பற்றிய அறிவையும் கொடுக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த தெய்வீக உரையாடலில் பக்தியோகம் என்ற பெயருடைய இந்த பன்னிரெண்டாவது அத்தியாயம் இந்த அளவிலே முற்று பெறுகிறது ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவடிகளிலே நம்முடைய புரிந்து சமர்ப்பிக்கிறோம் அவருடைய அருளால் நமக்கு கருத்துக்கள் நன்றாக விளங்கி நம்முடைய வாழ்க்கை சிறந்த உள்ளதாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் என்ற எண்ணிற்கு